சச்சிதானந்த விஷோத்பதித்தாபயவிஷா ஸ்ரீகிருஷ்ணா வய நுமாமேவரே பூஜாம்யே நூச்சு சாத்திரவர்த்திடையக்கு இணங்கி நவ ோகிகளில் மற்றொருவராகிய ஹரிங்கிறவர் உபதேசிக்க தொடங்கினார் சர்வாத்ம பாவம் சர்வம் ஈஸ்வரமயம் அத்வைதான ரூபமாக இருக்கிற பக்தனே பாகவதோத்தமன்னு சொன்னார் அப்புறம் பகவானையும் பக்தனையும் ஜனங்களையும் பிரித்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி குணங்களையெல்லாம் வெளிப்படுத்துகிறவனே பாகவத மத்தியமன்னு சொன்னார் இந்த ஸ்லோகத்தில் பாகவத அதமன்னு சொல்லலை பிராகிருத பாகவதன்னு சொன்னார் தன்னோட ஸ்வாவம் போகலை முழுக்க இன்னும் பண்படாத ஒரு பாகவதன் பக்தன் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அர்ச்சாயாமேவ பூஜாம் யஹா ஈகதே ஹரையே ஹரையேன்னு சொன்னால் பகவானை பிரீத்திப்படுத்துறதுக்காக கடவுள் இடத்தில் அன்பை வெளிப்படுத்துவதற்காக ஹரையே அர்ச்சாயாமேவ அவருடைய விக்கிரகத்தில் மாத்திரம் யஹா எவனொருவன் பூஜையை ஈகத்தே ரொம்ப ஸ்ரத்தையோடு பண்ணுறான் ரொம்ப பொறுப்பாக சாஸ்திர விதியெல்லாம் பின்பற்றி ரொம்ப பூஜை பண்ணுறான் முக்கியமாக ஆனால் அவர்களுடைய பகவானுடைய பக்தர்களையோ மற்ற ஜனங்களையோ அவன் பொருட்படுத்துறதில்லை மதிக்கிறதில்லை ந தக்தேஷு அந்நேஷு ச அவர்களை எல்லாம் ரொம்ப பொருட்படுத்துறதில்லை அவர்களை எல்லாம் இக்னோர் பண்ணுறான் மதிக்கிறது இல்லை தாழ்வான் நடத்துனான்னு சொல்லலை அர்ச்சையில் தான் இருக்கார் விக்கிரகத்தில் மாத்திரம்தான் பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்லி அங்கஸ்ரத்தையாக பூஜை பண்ணுறான் ஆனால் பக்தர்களிடத்துலேயோ மற்றவர்களிடத்திலையோ பக்தி இல்லாதவர்களிடத்துலேயோ அவன் ஒன்றும் அதை கவனிக்கிறதில்லை அவன் ப்ராத பக்தன்கிறார் ச பக்தா பிராகிருத ஸ்மிருதா இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் அர்ச்சமேவர பூஜா யஸ்ரே ஹத்தே நேஷுஷு சபக்திராக்கிருத்திரு எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிஓம் தேனி வேதபுரி பூஜ்யஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்